வணக்கம் நற்றினையின் ஒரு யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா குறைய வேண்டியது பாவம் நிறைய வேண்டியது புண்ணியம் ஆம் குறைய வேண்டியது பாவம் நிறைய வேண்டியது புண்ணியம் என்கிறார் வாரியர் நன்றி வணக்கம்